ஆயிரத்தி எட்நூத்தி நான்குவதை நான் பார்த்தேன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் வேதத்தை தவிர நாம் படித்திட வேறு நூல் இல்லை மேலும் இந்த ஏட்டில் உள்ளதை தவிர வேறு இல்லை என கூற கேட்டேன் அந்த ஏட்டை அவர்கள் விரித்தார்கள் அதில் ஜக்காத் கடமையாகும் ஒட்டகத்தின் வயது பற்றியும் ஒருவர் புதிய செயலை அதாவது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினால் அல்லது புதிய செயலை உருவாக்குபவரை ஆதரித்தால் அவர் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களின் சாபமும் உண்டு மறுமை நாளில் அவரிடமிருந்து எந்த பாவ மன்னிப்பையும் பகரத்தையும் அல்லாஹ் ஏற்க மாட்டான் முஸ்லிம்களின் பொறுப்பு என்பது ஒன்றுதான் அவர்களில் நபரும் முயற்சிப்பார் ஒரு முஸ்லிமிடம் செய்த ஒப்பந்தத்தை ஒருவர் முறித்தால் அவர் மீது அல்லாஹின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களின் சாபமும் உண்டு அவரிடமிருந்து மறுமையில் பாவ மன்னிப்பையோ பகரத்தையோ அல்லாஹ் ஏற்க தன் தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என ஒருவர் அல்லது தன் எஜமான அல்லாதவரைவர்கள் மற்றும் அனைத்து மனிதர்களின் சாபமும் ஏற்படும் அவரிடமிருந்து மறுமையில் பாவ மன்னிப்பையோ பகரத்தையோ அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று நபிசல்லாஹுல்ல அவர்கள் கூறினார்கள் ஆறு ஏழு முஸ்லிம் ஒன்று